இந்த கிரந்தமானது பெரிய சிராட்சியார விஷயமாக அமைந்துள்ளது தீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெரிய சிராச்சியார பற்றின உண்மைகளை தெரிவிக்கிற போது தென்னாச்சாரிய என்னும் தேசிய சம்பிரதாயம் என்னும் இரண்டு விதமாக சம்பிரதாயங்கள் பிரிந்து அந்தந்த சம்பிரதாயத்திற்குச் சேர விஷயங்களை அந்தந்த வியாக்கியானங்களிலே ஆச்சாரியர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே நாயனாராச்சான்பிள்ளைய நிர்வாகம் இன்னது தேசியனுடைய நிர்வாகம் இன்னது என்று அந்தந்த வியாக்கியானங்களை அனுசரித்தே அந்தந்த பட்சத்தை நான் சொல்லுகிறேன் யதா சம்பிரதாயம் யதா ருச்சி அவரவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் எந்த அர்த்தங்களை இரண்டு ஆச்சாரியர்களும் ஒரே மாதிரியாக வெளியிட்டிருக்கிறார்களோ அந்த அர்த்தங்களை ஒரு தடவை சொல்லுகிறேன் அர்த்தங்களிலே நாயனாரா சான்பிள்ளையினுடைய நிர்வாகம் வேறு விதமாகவும் தேசியனுடைய நிர்வாகம் வேறு விதமாகவும் அமைந்திருக்கிறதோ அந்தந்த இடங்களிலே இது நாயனாரா நிர்வாகம் இது தேசியனுடைய நிர்வாகம் என்பதை ஸ்பஷ்டமாகவே சொல்லுகிறேன் இந்த கிரந்தத்திற்கு அவதாரிகை அருமை செய்கிற சந்தர்ப்பத்திலே நாயனாராஜான் பிள்ளை ஒரு விதமாக அவதாரிகையிலே சில தேசியன் கிரந்தத்துக்கு அவதாரிக்கை அருமை செய்கிற இடத்திலே அவர் அருள் இப்போது ரெண்டு ஆச்சாரியர்களுடைய பட்சங்களையும் கிரமமாக எடுத்து சொல்கிறேன் ஸ்லே மாது தேவோபவா பிதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிசிதேவோபவா என்று வாக்கியங்கள் இந்த நாலு வாக்கியங்களிலே தாயை தெய்வமாகக் கொண்டு பூஜிக்க வேண்டும் தந்தையை தெய்வமாக கொண்டு பூஜிக்க வேண்டும் எழுத்தறிவித்த ஆச்சாரியனை தெய்வமாக கொண்டு பூஜிக்க வேண்டும் வந்த விருந்தினரை பூஜிக்க வேண்டும் என்ற அர்த்தம் சாதாரணமாக நமக்கு போக்குகின்றது நம் ஆச்சாரியர்கள் அபிப்பிராயேதம் இல்லாமல் பெரிய விராட்டியாரை மாதா என்றும் பகவானை பிதா என்றும் நமக்கு பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து வைத்து சீவைஷ்ணவத்துவத்தை உண்டு பண்ணின ஆச்சாரியனை ஆச்சாரியன் என்றும் பரமபுருஷனிடத்திலே பெரிய விராட்டியாரிடத்திலே பரமப்பிரீதி செய்து போறுகிற அடியார்களை அதிதிகள் என்றும் காதிரு பிதிரு ஆச்சாரிய அதிதி சப்தங்களுக்கு பொருள் சொல்லி பெரிய விராட்டியாரை தெய்வமாக பூஜிக்க வேணும் ரொம்பருமானை தெய்வமாக பூஜிக்க வேணும் சிவைஷ்ணமத்துவத்தை உண்டு பண்ணின ஆச்சாரியனை தெய்வமாக பூஜிக்க வேணும் பாகவதோத்தமர்களை தெய்வமாக பூஜிக்க வேணும் என்று இந்த வாக்கியங்களுக்கு சாரமான அபிப்பிராயத்தை வெளியிட்டிருக்கிறார் நம்ம போன்று உள்ள ஜீவாத்மா ஆத்மேமம் பெறுகிற காலத்திலே பெரிய விராட்சியார் உபகாரத்தை செய்கிறார் எம்பெருமானு உபகாரத்தை செய்கிறார் ஆச்சாரியன் உபகாரத்தை செய்கிறார் பாகவதோத்தமர்கள் உபகாரத்தை செய்கிறார் நாம் ஆத்மட்சேமத்தை அடைய நான்கு வகையிலே உள்ளவர்கள் அவரவருக்குச் சேர உதவியை நமக்கு செய்கிறபடியாலே உபகாரத்தைச் செய்யக்கூடிய அவர்களை தெய்வமாக எண்ணி பூஜிக்கிறது நம் ஸ்வரூபத்துக்குச் சேரும் பது அவர்களுடைய அபிப்பிராயம் இந்த விஷயம் ரகசிய கிரகங்களிலே பெரிய பிராற்றியாரை செய்யும் உபகாரம் என்னது பெம்பெருமானை செய்யும் உபகாரம் என்னது ஆச்சாரியன் செய்யும் உபகாரம் என்னது பாகவதோத்தவர்கள் செய்யும் உபகாரம் என்னது என்பதை பலவிதமாக மகான்கள் அருளி செய்திருப்பது உண்டு நாயனாராச்சான் பிள்ளை இந்த சதுஷோகிக்கு வியாக்கியானம் பண்ணும்போது அவதாரிகையிலே இந்த நான்கு வகையிலே உள்ளவர்கள் நமக்கு செய்யும் உபகாரங்களை ஒரு சொல்லுகிறார் நம்ம போன்ற ஜீவாத்மாவுக்கு எது நிலைநந்த பலம் எது சாஸ்வதமான பலம் என்பதை வேதாந்த சாஸ்திரங்களிலே இரகசிய கிரந்தங்களிலே நாம் அனுபவிக்கிற போது பரமோபவத்திலே பகவானை பெற்று அனுபவித்து அடிமை செய்து ஒகப்பிக்கிறது மாத்திரம் புருஷார்த்தம் என்ன பரமபதத்திலே திட்டசூரிகள் முத்தாத்மாக்கள் இவர்களுடைய குழாத்திலே நாமும் ஒரு வஸ்துவாய் சேர்ந்து கலந்து அவர்களுக்கும் எம்பெருமானுக்கும் முகோல்லாகும் ஏற்படும்படி நடந்து கூறுகிறதுதான் நமக்கு நிலைநுந்த புருஷார்த்தரூபானுரூபமான பலம் என்று சம்பிரதாய கிரந்தங்களிலே சொல்லுவார்கள் இந்த ஜீவாத்மாவானவன் பகவானுக்கு மாத்திரம் அவன் இச்சைக்குச் சேர விரியோகம் கொள்ள தகுதியுடைய வஸ்துவா இல்லை அவன் அடியார்களுக்கும் இந்த ஜீவாத்மா அவர்களுடைய இச்சைக்கு சேர் விநியோகம் கொள்ள தகுதியுடைய வசுவாயிருக்கார் அதனாலே பாகவதேஷத்து பரியந்தமான பகவதேஷம் இவ்வாத்மாவுக்கு நிஷ்கிருஷ்டூபம் என்று சம்பிரதாய கிரந்தங்களிலே சொல்லுவார்கள் ஆழ்வார் திருவாய்மொழியிலே முதலில் அடியார்கள் குழாங்களை உடங்கூடுவதென்று என்று பிரார்த்திக்கிறார் கடைசியிலே சூழ்விசும்பணி முகில் என்ற திருவாய் மொழியிலே அந்தமென் பேரிந்தத்து அடியரோடு இருந்தமை என்று அவருடைய இரண்டு வாக்கியங்களையும் நாம் நன்றாய் பார்க்கிற காலத்திலே பகவானிடத்திலே பிரீதியை செய்து எப்போதும் அவனை அனுபவித்து ஆட்சு ஒகப்பிக்கிற பாகவதர்களுடைய மூஷ்டியிலே நாம் எப்போ ஒரு வசுவாய் சேர்ந்து கலங்க கலக்கிறது என்று இவன் பாரிக்க வேண்டும் அப்படி அந்த அடியாரிகளுடைய குழாத்திலே ஒரு வசுவாய் போய் சேர்ந்து கலந்திருக்கை சூதார்த்தம் என்று அந்தமில் பேரின்பத்து அடியரோடிருந்தமை முடிவில்லாத மகானந்தம் பரமபதத்திலே ஏற்படுகிறது அந்த ஆனந்தத்தை அடையிற போது அடியாரர்களுடைய குழாத்திலே இவனும் ஒரு வஸ்துவாய் கலந்திருந்து அதை பரவணும் இதனாலே பாகவதாளுடைய ஓகிலே தானும் ஒரு வசுவாய் கறந்திருக்கை இவனுக்கு சிறந்த ஷேயத்து என்று தெரிகிறது ஆகையாலே பாகவதாள் நமக்கு உத்தேசிகளா போயிட்டான் அந்த பாகவத சம்பந்தம் நமக்கு ஆச்சாரியனாலே கிடைக்கிறது ஆச்சாரியனை அடைகிறது என்பது பகவானாலே கிடைக்கிறது பகவானை அடைகிறது என்பது பெரிய விராட்சியாராலே கிடைக்கிறது இதனாலே நால்வரும் நமக்கு உத்தேஷர்கள் தான் அடிப்படையாக பெரிய விராட்டியாருடைய சம்பந்தத்தாலே பகவானை நாம் பெறுகிறோம் பகவத் சம்பந்தத்தாலே சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்படுகிறது சதாச்சாரிய சம்பந்தத்தாலே பரமோபதத்திலே அடியாரர்களுடைய கோஷ்டியிலே தானும் ஒரு வசுவாய் கலந்திருத்தல் என்ற பேரு சித்திக்கிறது நால்வரும் நமக்கு ஆதரிக்க தகுந்தவர்கள் அதிலே பெரிய வீராட்சியார் விஷயமாக அவர் செய்யும் உபகாரத்தை அனுசன்சித்து அவருக்குள்ள பிரபாவங்களை நாமும் அனுசந்திக்க வேணும் இந்த கிரந்தம் கிரந்தார்த்தத்தை அனுசந்திக்கிறவர்களும் அவருடைய பெருமைகளை அனுசந்தித்து ஆத்மக்மம் பெறவேணும் என்ன திருவுள்ளம் பற்றி ஆர வந்தார் இந்த சதுஷ்கோக்கியிலே பெரியகிராட்சியாருடைய சிறப்புகளை பற்றி போல்வார் என்ன அவதாரியை வைக்கலாம் ஆலவந்தார் அருவி செய்த கிரந்தங்கள்ல சதுஷ்லோகி ஸ்தோத்தரத்னம் ரெண்டுமே அர்த்தத்தோடு சீவை இஷ்டவன் ஒவ்வொருவனுக்கும் தெரியணும் இப்போது சதுஷ்லோகி சொல்லுகிறேன் அதனாலே கொண்டாடி சொல்லுகிறதாக நினைக்கக்கூடாது இந்த சதுஷ்லோகி ஸ்தோத்தரத்னத்தை போலே கிரந்தமே கிடையாது பிற்பட்ட ஆச்சாரியர்கள் மார்கதரிசி மகரிஷி என்ற முறையிலே ஆள் வந்தார் இந்த ஸ்தோத்திரங்களிலே காத்தின வழிகளை பின்பற்றி பெரிய வீராட்சியார் விஷயமாகவும் எம்பெருமான் விஷயமாகவும் ஸ்தோத்திரங்களை செய்திருக்கிறார்கள் அத்தியாச்சரியமான கிரந்தம் பார்த்தங்களை ஆரவந்தார் அருள் செய்திருக்கிறது போலே நாம் ஒருவருடைய கிரந்தத்திலையும் அனுபவிக்க முடியாது நாயனாராச்சான் பிள்ளை மேலும் கிரந்த அவதாரிகிலே இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்ற கோத்த ரத்னத்திலே ஆச்சாரியனை பற்றி சொல்லியிருக்கார் பெரிய விராட்சியாரை பற்றியும் சொல்லியிருக்கார் தொம்பெருமானை பற்றியும் சொல்லியிருக்கார் பாகவதோத்தவர்களை பற்றியும் சொல்லியிருக்கார் அந்த கிரந்தத்திலே நமக்கு ஆதரிக்க தகுந்த நாலு வகையிலே உள்ள பிளாட்சி முதலானாரை பற்றி இவர் பேசியிருக்காரே இந்த கிரந்தம் என்னத்துக்கு என்றால் அங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கார் பிராட்சியை பற்றி பல விஷயங்கள் நமக்கு தெரிய வேணும் என்கிற ஒரு விசால புத்தியினால்தான் இந்த சதுஷ்லோகியிலே அவர் அநேக உண்மைகளை ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் என்ன கிரந்த அவதாரிக்கையிலே சாரமான இந்த விஷயத்தை நாயனாராச்சான் புள்ளை அருள் செய்திருக்கிறார் இங்கே இந்த ஸ்தோத்திரமானது ரொம்ப விசிருத்தமும் பண்ணு ரொம்ப சுருக்கமும் அண்ண உச்சிதமான ரீதியிலே எல்லாரும் நன்றாய் கிரகிக்கும்படி அமைந்துள்ளது என்ன இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெருமையையும் நிரூபிக்கிறார் ஸ்ரீராமாயணம் சீதாச்சரிதம் மகத்து என்ற வாக்கியத்தாலே பெரிய விராட்சியாரை பத்தித்தான் சொல்றது இருபத்தி நாலாயிரங்களும் என்ற திருநாமம் பிரியிராட்டியாருக்கு என்னென்ன பெருமகள் உண்டோ அவ்வளவு பெருமகளையும் தெரிவிக்கிற திருநாமம் அது சுருக்கமா சொல்றது இந்த கதுஸ்லோகி ஸ்ரீராமாயணம் போன்று மிக விரிவும் அன்று சீகி என்ற திருநாமம் போலே மிகவும் சுருக்கமும் அன்று நாலு ஸ்லோகங்களிலே பிராட்சியை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சகல விஷயங்களையும் ஆச்சரியமா தெரிவிக்கிறது என்று சொல்லி காந்தே புருஷோத்தம பணிபதிஹி செய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரா யவனிகா माया जगन्मोहिनी என்ற முதல் ஸ்லோகத்திற்கு தாப்பியத்தை ஒரு விதமாக சொல்றார் இங்க சம்பிரதாய சேதம் இருக்கு கிருஷ்ணன் கீதையிலே மிக உயர்ந்த விஷயத்திலே தாழ்ந்தவன் செய்யும் பிரீதி பக்தி மகனீய விஷய பிரீத்த பக்தி வாக்கியம் தான் மகனிய விஷயம் தன்னிடத்திலே செய்யும் பிரீதி பக்தி இந்த விஷயத்தை சொல்லப் போகிறவனாய் தான் மிகப்பெரிய விஷயம் என்பதை முதல் முதல்ல தெரிவிக்கிற போது சகலாச்சேதன பொருள்களும் சகல ஜீவாத்மாக்களும் தன் சொத்து தான் சுவா சகலச்சேதனாச்சேதனங்களும் தனக்கு சரீரம் தான் ஆத்மா என்றுதான் பகவான் தெரிவிக்கிறார் பூமிதாபோ அனலோ வாயு கம்மனோத்திரேவர்வமிதம் கோதம் சூத்திரே மணிகணாயுவ இந்த ஸ்லோகங்களை நாம் நன்னா பார்க்கலாம் அதனால என்ன தெரிகிறது லோகத்திலே ஒருவருடைய பெருமையை பார்க்கிற போது அபாரமான ஐஸ்வர்யம் இருந்தா பெருமை உண்டு என்று நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அந்த முறையிலே என்னை ஒழிந்த பொருள்களெல்லாம் என் சூத்து நான் சுவாமி அதனாலே நான் ரொம்ப பெரியவன் என்ன பகவான் தன் திருமையை சொல்லிக்கொள்ற போது சகர பதார்த்தங்களும் தன் சொத்து தன் இச்சைக்குச் சேர விநியோகம் கொள்ள தகுந்த வசு என்பதான் சொல்றான் ஜகத்மகே வர்த்ததே இதம் கிருஷ்ணஸ்து சகராச்சரம் அசையும் கூடிய எல்லா ஜகத்தும் வழக்கு கிருஷ்ணனுடைய சொத்து கிருஷ்ணன் பெரியவன் என்ற அர்த்தத்தைத்தான் இந்த பிரமாணம் சொல்றது இது ஆட்சியினுடைய பெருமையை இந்த முறையிலே சொல்றபோது எல்லாம் அவளுடைய சொத்து அவள் சுவாமி அதனாலே மகிமை உடையவள் என்ன அவளுடைய பெருமையை காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதிஹி என்ற ஸ்லோகத்திலே திருவனந்தாழ்வான் பெரிய திருவடி முதலானாரையும் பத்திரிமார்களோடு கூடிய பிரம்மா முதலானாரையும் ஒக்க எடுத்து ரெண்டு வகையிலே உள்ளவர்கள் அந்த பெரிய பிராட்சியாருக்கு சொத்தாய் சேகப்பொருளாயிருக்கிறவர்கள் என்பதைத் தெரிவிக்கிறபடியாலே எல்லாம் அவளுக்கு சொத்து அவளுக்கு சேஷ பொருள் அதனாலே பட்சிக்கு மகிமை உண்டு என்கிற பெருமை எப்ப இந்த ஸ்லோகத்திலே அவர் தெரிவிக்கிறார் அதன் நாயனாராட்சான் பிள்ளை அவதாரிகிலே எப்படி தெரிவிக்கிறார் என்பதை பற்றி சொல்லுகிறேன் இப்போதுதான் சூட்சமா கவனிக்க வேணும் பெரிய விராட்சியாருக்கு சீ என்ன திருநாமம் இந்த திருநாமத்திற்கு பலவிதமா விபத்தி சொல்லி பல சொல்வது உண்டு சீயதே ஷயதே எல்லா ஜீவாத்மாக்களாலேயும் தாய் என்கிற முறைமைக்கு சேர ஆட்சிக்கப்படுகிறவள் பத்னி என்ற முறைமைக்கு சேர பகவானை ஆட்சித்திருக்கிறவள் இதான் ஸ்ரீசத்தத்துக்கு அர்த்தம் எம்பெருமான் பர்த்தா இவள் பத்னி பத்னி என்கிற முறையினாலே எம்பெருமானை ஆட்சேத்திருக்கிறாள் பரமோபத்தில் உள்ள திருவடி திருவனந்தாழ்வான் போல்வாரும் இந்த லோகத்தில் உள்ள பிரம்மா முதலானாரும் இந்த பெரிய விராட்சியாருக்கு சொத்தாய் இவர்களாலே ஆஷிக்கப்படும் அவளாயும் அவள் இருக்கா அது எதனாலே என்ன கேட்டால் பகவானுக்கு பத்னியாயிருக்கிறபடியாலே உபயூதிகளுக்கும் சுவாமினி என்ன அர்த்தம் சொல்றார் நாயனாராஜ் அன்புள்ளை நீங்கதான் கவனிக்கிறேன் ரெண்டு வாக்கியம் சொல்ல போனேன் பரமபதத்தில் உள்ளவர்களும் இந்த உள்ளவர்களும் வெம்பெருமானுக்கு போன்று பெரிய விராட்டியாருக்கு சேகமாய் சொத்தாய் பெரிய விராட்டியாருடைய இச்சைக்கு சேர விநியோகம் கொள்ள தகுந்தவர்களாயிருப்பவர்கள் இது போற பாட்ட பெரிய விராட்டியார் வெம்பெருவானுக்கு பத்னியாயிருக்கிறபடியாலே வெம்பெருவனுக்கு சொத்தா இருக்கிற பரமபுரத்தில் உள்ளவர்களும் இந்த லோகத்தில் உள்ளவர்களும் பிற ஆட்சிக்கும் சொத்து என்ன போகிறவர் நாயனாராச்சான் இதா சம்பிரதாயக்கமா சொன்னா பகவான் எப்படி சுவாமியோ பகவானுக்கு எல்லாம் எப்படி சொத்தோ அத போல பிராட்டி சுவாமினி பிராட்டிக்கு எல்லாம் சொத்து அது ஒரு பாட பகவானுக்கு எல்லாம் சொத்து பகவான் சுவாமி அந்த பகவான் பெரிய விராட்சி யாருக்கு பதியா இருக்கிறபடியாலே பர்த்தாவுக்குள்ளது பத்திரிகும் உண்டு என்ற முறையை பத்தி அந்த லோகத்தில் உள்ளவர்களும் இந்த லோகத்தில் உள்ளவர்களும் திராட்சிக்கு சொத்துக்கள் ஏன்னு சொல்றது ஒரு பாட்ட இரண்டாவது சொன்னது நாயனாராஜன் உள்ள முதல்ல சொன்னது தேசியனுடைய சம்பிரதாயம் இந்த காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி செய்யாசனம் வாகனம் என்ற ஸ்லோகத்திலே கணிபதிகி என்ற சப்தத்தாலே திருவனந்தாழ்வானையும் மிககேஸ்வரகா என்ற சப்தத்தாலே பெரிய திருவடியையும் சொல்லி மேலே பிரம்மேஷாதி சுரவிரஜ சதைதகா என்ற பாகத்திலே இந்த லோகத்தில் உள்ள பிரம்மா முதலானாரையும் அவர்களுடைய பத்னிகளையும் எடுத்துச் சொல்லி இப்படி உகை விபூதிகளையும் திராட்சிக்கு சொத்து சொல்றார் தேசியம் போறவைருஷோத்தம்தே காந்த புருஷர்களுக்குள்ளே உத்தமனான சர்வேஸ்வரன் உனக்கு பிரியனான நாயகன் அதனாலே அவருக்கு சொத்தான உபயூதிகளும் உனக்கு சொத்து போறார் நாயனாராச்சான் பிள்ளை நாயனாராச்சான் பிள்ளை இந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் எழுதும் போது அவதாரிகையிலே சொன்ன அர்த்தம் இதுதான் சாரமான அர்த்தம் இனி தேசிகன் தன்முடைய பாஷ்டத்துல இந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் போது அவதாரியிலே என்ன அருவி செய்கிறார் என்பதை கொஞ்சம் விரிவாக எடுத்துக்கோ அவர் போகிற வழி வேறு இருவரும் ஒரே மாதிரி விஷயங்களை சொல்ற இடத்திலே அவருடைய நிர்வாகம் இவருடைய நிர்வாகம் என்று சொல்ல வேண்டிய பிரசக்தியே இல்லை அவர் ஒரு அர்த்தம் சொல்லி இவர் ஒரு விதமாக அர்த்தம் சொல்ற இடங்கள்லே அவருடைய நிர்வாகம் இன்னது இவருடைய நிர்வாகம் இன்னது என்ற விஷயத்தை அவசியம் சொல்ல வேணும் அந்த இடங்கள்ல மாத்திரம் நாயனா ராஜ்கான் உள்ள நிர்வாகம் என்னது தேசியனுடைய இன்னது என்பதை ஸ்பஷ்டமாக சொல்லுவேன் கவனிக்கிற பேர் கவனிக்கலாம் தேசியன் இந்த சதுஸ்லோகிக்கு சம்ஸ்கிருத பாஷையிலே வியாணானம் பண்ண ஆரம்பிக்கிற போது அவதாரிகிலே அருள் செய்த விஷயத்தை ஒரு விதமாக சொல்லுகிறேன் நரவிகமமாதாரீரமிய்ஜீ தன அபீஷி புத்திய அவிதமதிமுனமுக இந்த ஸ்லோகத்திலேயே இந்த கிரந்தம் அவதரித்த ஒரு சாராசத்தை ஒரு விதமாக அவருக்கு தெரிவிக்கிறார் கிரந்தத்தினுடைய அவதாரிக்கிறார் இந்த ஸ்லோகம் சுவேஷாசேஷார்த்தா நிரவிக மெர்காச மகிமா ஃபரான்தீசி ததுபதனி ஸ்துத்த மதிமு என்ற சூத்திரம் முதல் அனாவிருத்தி சப்தாது அனாவிருத்தி சப்தாத்து என்கிற சூத்திர பரியந்தம் சாரீரக சாஸ்திரம் அந்த சாரீரக சாஸ்திரமானது நான்கு அத்தியாயங்களை உடையது முதல் அத்தியாயத்திலே வியாசர் அவனை சகல பதார்த்தங்களும் அவனுக்கு தேசம் அவனுக்கு சொத்து சுவசேஷ அசேஷார்த்த மிச்சமில்லாமல் எல்லா பொருள்களும் பகவானுக்கு சேஷமாய் உள்ளவை ஒரு விவசாயியானவன் தன்னுடைய விளநிலத்திலே தனக்காக பயிர் பச்சையை உண்டாக்கிறான் மேன்மேலும் வளரும்படி அதை ரிக்கிறான் அறுவட காலத்திலே ஒரு விதமா அழிக்கிறான் அதுபோன்று சர்வேஸ்வரன் தனக்காக தனக்கு சிறப்பை உண்டு பண்ணுகிறதற்காக சமஸ்தங்களையும் ஆக்கி அழித்து அழித்து ரெட்சிக்கிறார் அவனுக்கு சேஷமாய் அவன் விருப்பத்துக்கு சேர விநியோகம் கொள்ள தகுதியுடையதாக சமஸ்தங்கம் இருக்கு இது ஒரு பெருமை பகவானுக்கு இது முதல் அபியாய ஒரு விவசாயியானவன் தன்னுடைய விளநிலத்திலே தனக்காக பயிர் பச்சையை உண்டாக்கிறான் மேன்மேலும் வளரும்படி அவர் ரிக்கிறான் அறுவடை காலத்திலே ஒரு விதமா அழிக்கிறான் அதுபோன்று சர்வேஸ்வரன் தனக்காக தனக்கு சிறப்பை உண்டு பண்ணுகிறதற்காக சமஸ்த பதார்த்தங்களையும் ஆக்கி அழித்து அழித்து ரெட்சிக்கிறார் அவனுக்கு சேகமாய் அவன் நிருப்பத்துக்கு சேர விநியோகம் கொள்ள தகுதியுடையதாக சமஸ்த பதார்த்தம் இருக்கு இது ஒரு பெருமை பகவானுக்கு இது முதல் அத்தியாய நிர் மகிமா அவனுடைய பெருமைக்கு எல்ல கிடையாது எல்லை இல்லாதது அவனுடைய பெருமை அவனுடைய பெருமைக்கு பாதம் மற்றொன்றாலே உபதிரவமும் கிடையாது எல்லை இல்லாததும் மற்றொன்றாலே விரோதம் இல்லாததுமான ஆச்சரியமான மகிமை உடையவன் பகவான் இது இரண்டாவது அத்தியாயம் சொல்லுறோம் அந்த பகவானிடத்திலே பக்தியையோ சரணாகதியையோ செய்கிறவனுக்கு அவன் கிருப பண்ணி பரத்தை அந்த அர்த்தத்தை மூன்றாவது அத்தியாயம் சொல்றது பகவானே பலரூபமாயிருக்கான் அதை நான்காவது அத்தியாயம் சொல்லுவோம் சுவேஷாசேஷா நிரவிகனா ஃபதான தாத்தா எதமதிக்காக செய்தாரீராஸ்திரமானது நான்கு அயங்களே நான்கு வகையிலே உள்ள சிறப்புகளை பகவானுக்கு இப்படி சொல்றது அந்த பகவானோடு சாமமா இருக்கிறவள் பிராட்சி தத் வெள்ளளவும் தாழ்ந்தவள் இல்லை அந்த பகவானோடு சமானமா இருக்கிறவள் பிராட்டி வெள்ளளவும் தாழ்ந்தவள் இல்லை என்று சொல்லுகிற தேசிகனுக்கு என்ன திருவுள்ளம் என்னால் அவனுக்கு எப்படி சமஸ்தமான பதார்த்தங்களும் சேஷமோ அதே போலே பிராட்டிக்கு சமஸ்தமான பதார்த்தங்களும் சேஷம் சுவசேஷா சேஷார்த்தா அந்த மகிமையானது எல்லை இல்லாததும் பாகமில்லாததும் இருக்குமா போலே திராட்சியினுடைய மகிமைக்கும் பாகம் உபதிரோகம் விரோதம் ஒன்றினாலும் இல்லை எல்லாம் கிடையாது இரவசிக நிர்வாக மகிமா இது திராட்சிக்கும் உண்டு பக்தியோ பிரபக்தியோ செய்கிற காலத்திலே பகவான் அனுகிரகத்தாலே பலப்பிரதானம் பண்றது போல திராட்டி நடத்திலே பக்தியோ பிரபத்தியோ செய்தால் அவளும் பலப்பிரதானம் பண்றவள் பகவான் பலமா இருக்கிறது போல திராட்டியும் பலமா இருக்கக்கூடியவர் சாரீரக சாஸ்திரமானது பகவானுக்கு நான்கு அத்தியாயங்களிலே நான்கு வகையிலே சிறப்புகளை சொல்லியிருக்கே அந்த நான்கு வகையிலே உள்ள சிறப்புகளும் பெரிய பிராட்சியாருக்கு உண்டாகையாலே அந்த பகவானோடு சமமா இருக்கிறவள் பிராட்சி இங்கே கொஞ்சம் விவரித்து சொல்றேன் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே பெரிய விராட்டியாரை வெம்பெருமான காட்டிலும் சிறப்புடையவளாகவும் சொல்லுகிறார்கள் வெம்பெருமானோடு சமமாகவும் சொல்லுகிறார்கள் வெம்பெருமானுக்கு அடுத்தபடியாகவும் சொல்லுகிறார்கள் விராட்டிக்கு ஆதிக்கமும் உண்டு காமியமும் உண்டு நியூனதையும் இந்த ஆதிக்கம் சொல்லுகிற காலத்திலே பிராட்டிக்கு இருக்கிற கிருபை பகவான் கிடையாது கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை பார்த்து ஐயோ என்று இறங்கிற சுவாவம் பெரிய விராட்டியாருக்கு இருக்கிறது போலே ரொம்பருமானுக்கு கிடையாது ரொம்பருமான் கிருபை கடல் தான் ஆனாலும் சில சமயங்களிலே அந்த கிருபை இல்லையோன்னு சொல்ல முடியாது ஆயிடம் அந்த கிருபையை கடத்து கொடுக்கக்கூடியவள் திராட்டி காரண்ய ஊதி அந்த கிருபையை பத்தி பார்க்கிற போது திராட்சிக்கு ஆசிக்க நம்ம போன்று உள்ள ஜீவாத்மா கிட்டி கைங்கரியத்தை செய்கிற காலத்திலே அந்த கைங்கரியத்தை பெற்று பகவான் உகக்கிறது போலே பிராட்டியும் ஓகக்கிறார் இதை சாஸ்திரத்திலே விவகரிக்கிற போது கைங்கரிய பிரதி சம்பந்தித்வம் என்று சொல்லுவார்கள் ஒரு ஜீவாத்மா திவ்ய தம்பதிகளுடைய சன்னிசியிலே அடிமையை செய்யும் போது அந்த அடிமையை பெற்று உகக்கிறது என்பது பகவானுக்கு இருக்குமா போலே பிராட்டிக்கும் உண்டு இதை பத்தி சாமியம் பகவானுக்கு அடுத்தபடியா பிராட்டி சொல்ல வேணும் என்னும் நியூனத்தை எதை முதலானவர்கள் பகவானுக்கு உண்டு பிராட்டிக்கு கிடையாது நீங்க கவனிக்கணும் கிருப்பையை பத்தி பார்த்தா பிராட்டி உச்சஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் ஜீவன் செய்கிற கைங்கரியத்தை ஏற்று ஒழுக்கிறது என்று போது இருவரும் சமமா இருக்கிறவர்கள் ஜகத்காரணத்தம் முதலான சிறப்பை சொல்ற போதும் பிராட்டியை அடுத்தபடியா சொல்லணும் இந்த சித்தாந்தார்த்தங்களை பார்க்கிற காலத்திலே சாமியம் எப்படி சொல்றா ஜீன் கைங்கரியத்தை செய்கிற போது அதை ஏற்று உகக்கிற விஷயத்திலே ரெண்டும் ரெண்டு பேரும் சமமாயிருக்கிறவர்கள் என்றுதான் சொல்ற தேசிகன் எல்லா பதார்த்தங்களும் சேகமாயிருக்கிறது என்பதென்ன எண்ணெய் இல்லாததும் பாக விரோதம் இல்லாததுமான மகிமை பெற்றிருக்கிறது என்ன பலப்பிரதானம் பண்றது பல ரூபத்துவம் என்ன வியாசல் சாரீரக சாஸ்திரத்திலே நான்கு அத்தியாயங்களிலே நான்கு சிறப்புகளை பகவானுக்கு சொல்லியிருக்கிறது போலே பிராட்சிக்கும் உண்டு வெள்ளளவும் குறைந்தவள் இல்லை அதனாலே தத்திரீக்கு அந்த சாமியம் ரெண்டு பட்சத்திலேயும் சொல்லப்பட்டிருந்த போதிலும் கூட இவர்கள் சொல்ற சாமியம் வேற அவர் சொல்ற சாமியம் வேற மேலும் த உபசதன திராசகமனி சாரீரக சாஸ்திரத்திலே நான்கு அத்தியாயங்களிலே பகவானுக்கு என்னென்ன பெருமை பேசப்பட்டிருக்கின்றனவோ அந்தந்த பெருமைகளோடு பகவானுக்கு ஒத்தவழாயும் ஜீவாத்மா அபராத கனத்தாலே எம்பெருமானை கிட்டி ஆக்ரிக்கும் தருணத்தில் பயப்பட அந்த பயத்தை போக்கி தமிழ்மானிடத்திலே சேர்ப்பிக்கிறவளாயும் இருக்கிற திராட்சியை சிறந்த புத்தி உள்ளவர் ஆ வந்தார் சதுஷ்கோகி என்ற ஸ்தோத்திரத்திலே ஸ்தோத்திரம் பண்றார் என்ன கந்தத்துக்கு அவதாரிகையை இந்த ஸ்லோகத்திலே இப்படி சொல்ற இனிமேல் காந்தே புருஷோத்தம ஹணிபதி என்ற ஸ்லோகத்திற்கு இவர் ஒரு விதமா அவதாரிகை ரூபெய்கிறார் இவர் என்ன அவதாரிகை அருதி செய்கிறார் என்னால் அந்த ஸ்ரீபாஷ்ய பிரக்ரியில போறார் எல்லா வேதாந்த வாக்கியங்களும் பிரம்மத்தினத்திலே து என்பது முதல் அத்தியாயத்துக்கு விஷயம் அந்த பிரம்மத்தை உயர்ந்த தப்புமாய் காரணமாய் சொல்ற போது விரோதம் கிடையாது என்பதை சொல்றது இரண்டாவது அத்தியாயம் அந்த பிரம்மத்தை பஜனம் பண்ணணும் பிரம்மத்தை சரணம் பட்டணம் அவன் அனுகிரகம் பண்ணி கிருபிக்கிறான் என்பது மூன்றாவது அத்தியாயம் பிரம்மமே பலம் என்பது நான்காவது அத்தியாயம் இப்படி நான்கு அத்தியாயங்களிலே பகவானுக்கு ஒரு பெருவு பேசப்பட்டிருக்கிறது அந்த பகவானுக்கு எல்லா விதத்தாலேயும் அபிமதையாயும் பெரிய விழாட்டியார் லட்சுமி லோகத்திலே தம்பதிகளை எடுத்து பார்க்கிற போது மாட்டா அனுரூபையாயிருப்பாள் அனுரூபையாயிருக்க மாட்டா அபிமதையாயிருப்பாள் பகவானுக்கு அபிமதையாயும் அனுரூபையாயும் இருக்கக்கூடியவள் பெரிய விராட்டியார் அந்த பெரிய பிராட்டியாரோடு கூற எப்போதும் சேர்ந்திருக்கிற வழியாலே சர்வாதிகனாய் சர்வேஸ்வரன் விளங்குகிறான் பரிமளத்தாலே புஷ்பத்துக்கு பெருமை போலே பெரிய பிராட்டியாருடைய சம்பந்தத்தாலே ாட்சிக்கு சர்வாதிக்கியம் என்பது ஏற்படுது இதை கஷ்டீஸ்ய பரமசத்த சமாஷயக்கா க புண்டரீக நயனகா புருஷோத்தம்கா என்று சோத்தரத்னத்திலே ஒரு விதமா சொல்ல போறார் அந்த அர்த்தமும் இதில உள்ளே அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த சதுஸ்லோகியினாலே பிரகாசப்படுத்துகிறவராய் முதல் பெரிய வீராட்டியா பரமபதம் அங்குள்ள பதார்த்தங்கள் இந்த லோகம் சொத்தாய் அவளுடைய இச்சைக்கு சேர விநியோகம் கொள்ள என்ற விஷயத்தை முதல் ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் இனி ஸ்லோகார்த்தம் தான் நீங்க சாரம் மனசுல பலனம் எம்பெருமான் பர்த்தா பெரிய விராட்சியார் பத்னி பத்னி பதி என்ற உறவு முறைக்கு சேர எம்பெருமானை எப்போதும் ஆசிரியத்திருக்கிறவள் வெம்பெருமானுக்கு சொத்தான பரமபதத்தில் உள்ள பதார்த்தங்களும் இங்குள்ள பதார்த்தங்களும் பிறாட்சிக்கும் சொத்துதான் என்ன போறார் நாயனார் அச்சான் பிள்ளை பிரம்மத்தையே தெரிவிக்க வந்த சிறந்த சாஸ்திரம் சாரீரகம் அதிலே நான்கு அத்தியாயங்களிலே நான்கு விதமான சிறப்பு பகவான் சொல்லப்பட்டிருக்கேன் அந்த நான்கு விதமான சிறப்பும் பிராட்டிக்கும் உண்டு கள்ளளவு குறைஞ்சவள் இல்லை பிராட்டி சம்பந்தத்தாலேயே பகவானுக்கு ஆதிக்கம் உண்டு அந்த ஆதிக்கத்தை ஒரு விதமா சதுஷ்கோகியிலே தெரிவிக்கப் போறார் பரிமளத்தாலே புஷ்பத்துக்கு ஏற்றம் போலே பிறாட்டி சம்பந்தத்தாலே பகவானுக்கு ஏற்றம் உண்டு என்பது தெரிவிக்க போறார் அதிலே பிறாட்டிக்கு பரமபுரத்தில் உள்ளவர்களும் இந்த லோகத்தில் உள்ளவர்களும் என்பதை காந்தே என்ற ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் பத்தினியா இருக்கிறபடியாவே சொத்துனார் அவர் அதை சொல்லாமல் சொத்து இப்ப காரியம் இதுதான் சம்பிரதாய தினம் இனிமேல் ஸ்லோகார்த்தம் சொல்லணும் இன்னைக்கு தோடு நிறுத்திக் கொண்டு வரேன் சிங்கக்கிழமே கரட்சி போன்றைய தினம் ஷோகார்த்தத்தை